அவர்கள் கூறியதாவது போது நான் நபி அலிஹ செல்லும் அவர்களிடத்தில் மாதவிடா ஏற்பட்டு விட்டது என கூறினேன் அதற்கு நபி அவர்கள் அவள் நம்மை பிரயாணத்தை விட்டு நிறுத்தி விடுவாள் போல இருக்கிறதே உங்களுடன் அவள் தவாபு செய்யவில்லையா என்று கேட்டார்கள் தவாபு செய்தார் என அங்கிருந்தோர் கூறினார்கள் அப்படியானால் புறப்படுங்கள் என நம்பி சொல்லம் வாஹூ அலிசல்லாம் அவர்கள் கட்டளையிட்டனர்